நாங்கள் ஒரு கழுத்தனி அருந்து தொலைந்துவிட்டது அதை தேடுவதற்காக நபி சொல்லு அவர்களும் அவர்களுடன் மற்றவர்களும் அந்த இடத்தில் தங்கிவிட்டோம் நாங்கள் தங்கிய இடத்தில் தண்ணீர் இல்லை அப்போது அபூபக்கர் ஹதியுல்லாஹூன் அவர்களிடம் சிலர் வந்து உங்கள் மகளான ஆயிஷா செய்ததை நீங்கள் பார்த்தீர்களா நபிசல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்களையும் மக்களையும் இங்கே தங்க செய்து விட்டார்கள் அவர்கள் தங்கிய இடத்திலும் இல்லை அவர்களுடனும் தண்ணீர் எடுத்து வரவில்லை என்று முறையிட்டனர் அபூபக்கர் ஹதியுல்லாஹூ அவர்கள் எனக்கு அருகே வந்தபோது நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் தங்களது தலையை எனது மடி மீது வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் நபிசல்லாஹும் அலிஹிவசல்ல அவர்களையும் மக்களையும் தங்க வைத்து விட்டாயே அவர்கள் தங்கிய இடத்திலும் அவர்களிடத்திலும் அவர்கள் அல்லாஹ நாடினோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு தங்களது கையால் எனது இடுப்பில் குத்தினார்கள் நபிசல்லாஹும் அலிஹிவசல்லம் அவர்களின் தலை என் மடி மீது இருந்த காரணத்தினால் நான் அசையாது இருந்தேன் நபிசல்லாஹும் அலிஹிவசல்ல அவர்கள் காலையில் வெளித்தெழுந்த போதும் அவர்கள் அபோபக்கருடைய குடும்பத்தினர்களே உங்கள் மூலமாக ஏற்பட்ட பறக்கத்துகளில் இது முதலாவதாக இல்லையா அதாவது எத்தனையோ பறக்கத்துகள் இதற்கு முன்பும் உங்கள் மூலம் ஏற்பட்டுள்ளன என்று கூறினார் நான் இருந்த ஒட்டகத்தை எழுப்பிவிட்ட விட்டபோது அதன் அடியில் காணாமல் போன என் கழுத்தனி கிடந்ததை கண்டோம்